இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முதுமையில் முழுமை ஓல்ட் இஸ் கோல்டு வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதம் இருபத்தி ஒன்று கத்தாவே உண்முடைய வல்லுமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார் உங்களுடைய ரட்சிப்பிலே அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதிரிகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கீடம் தரிப்பிக்கிறீர் அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு என்றென்றைக்கு உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் முதலட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறார் ராஜா கர்த்தர் மேல் இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் உமது கை உமது எல்லாரையும் எட்டி உமது வலதுகரம் உம்மை பகிக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூழலாக்கி போடுவீர் கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அளிப்பார் அக்கினி அவர்களை பட்சிக்கும் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் இன்றைய மனப்பாட வசனம் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் ஏசாயொன்று வாலிபுரம் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலம் பெற்று கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஈவன் யூத்ரி and young men stumble and fall but those who wait on the lord will renew their strength they will soar on wings like eagles indiya thyanam sirappaga mutta kudimakkaluk allathu senior citizensukku uriyathu ratha ootai perukavum thasai balathai koottavum kaalai maalaiyil oduvathu nallathu anal thernda vedathudanum திறந்த மனதுடனும் தினமும் கர்த்தருமன் உட்கார்ந்திருக்கும் பயிற்சியானது மேற்குறிப்பிட்ட வசன பகுதி வாக்குப்பணுவது போல நமது ஆற்றலை புதுப்பித்து நமது உள்ளான மனிதனுக்கு ஆன்மீக சக்தியை கூட்டிக் கொடுக்கும் படைப்பின் ஆண்டவருக்கு அவசரப்படாமல் நேரம் செலவழிப்போருக்குத்தான் நொறுங்கியிருத்தலின் ஆசீர்வாதம் கிட்டும் இரத்த குழாய்கள் இறுகி போவதை விட இருதயம் கடினப்பட்டு போவதே வயதை கூட்டும் தனது இவ்வுலக வாழ்வை ஒரு யாத்திரைக்கு ஒப்பிட்ட சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொன்னான் நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உது பிரமாணங்கள் எனக்கு பாடல்களாயின என்று அறிக்கை எட்டான் சங்கீத நூற்றி பத்தொன்பது ஐம்பத்தி நான்கு ஆண்டுதோறும் நெடுகவே வாங்கப்பட்டு ஆனால் வாசிக்கப்படாத புத்தகங்கள் சராசரி கிறிஸ்தவர் ஒவ்வொரு ஒரு அலமாரியிலும் தூங்கி கொண்டிருக்கும் வயதான காலத்தில் கிடைக்கும் நேரங்களில் இப்புத்தகங்களை அதுவும் குறிப்பாக கடவுளின் பரிசுத்தர்கள் மற்றும் பணியாறல்களின் சரிதைகள் சுய சரிதைகளை வாசியுங்கள் பயோகிராபிஸ் ஆட்டோ வாசிக்க முடியாத அளவு உங்களுக்கு எப்பொழுதும் வயதாகி விடாது திமுதக்கு அப்போ சரண் பவுல் எழுதுவதை கவனியுங்கள் நான் உடலை விட்டு பிரியும் காலம் வந்தது ஓட்டத்தை முடித்தேன் நீ சீக்கிரம் என்னிடம் வர முழு முயற்சி செய் மேலங்கியும் குறிப்பாக தோல் சுருள்களையும் எடுத்து வா என்று ரெண்டு திமுத்தையை நாலாம் தியாயத்தில் எழுதின வயதான காலத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபரில் ஒரு ஏமி கார்மைக்கல் அம்மையார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வரை இருந்தவர்கள் கீழே விழுந்து ஒரு காலை ஒடித்துக் கொண்டார்கள் ஒரு கணுக்காலும் அவர்களுக்கு புரண்டு விட்டது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இடையறாவது இந்தியாவில் உழைத்த அவர்களின் எஞ்சிய ஆண்டுகள் படுக்கையிலேயே செலவிடப்பட்டன படுத்துக்கொண்டே தனது பணியை டோனாவூரில் தொடர்ந்து செய்தார்கள் ஏற்கனவே பல புத்தகங்கள் எழுதியிருந்த அவர்கள் படுக்கையில் இருந்த காலத்தில் இன்னும் பதிமூன்று புத்தகங்கள் எழுதியதோடு கூடுதல் செய்யுள்கள் எழுதுவதிலும் தீவிரமாயிருந்தார்கள் ஏற்கனவே தான் எழுதிய புத்தகங்களை திருத்தி மேம்படுத்தினார்கள் பிரியமானவர்களே நல்ல இசைகளையும் இறை செய்திகளையும் ஒலி நாடாக்களில் கேளுங்கள் முழு வேதமும் தனியாக புதிய ஏற்பாடும் ஒலி நாடாக்களில் உண்டு வயதான காலத்தில் சில வேளைகளில் வாசிப்பதை விட கேட்பது சுலபமாக இருக்கும் ஒரு யூத பழமொழி உண்டு அதை வாசிக்கிறேன் அறியாதவர்களுக்கு முதிர்வயது குளிர்காலம் படிக்கிறவர்களுக்கோ அது அறுப்பு காலம் ஃபார் த இக்னரண்ட் ஓல்ட் ஏஜ் இஸ் வின்டர் ஃபார் த லர்னர்டு இட் இஸ் அ ஹ ஹ ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது அதை நான் பாடுகிறேன் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் ஏ துதித்திடுவேன் என் ஜீவிய காலமல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே இளைஞர் இழைப்புடைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலம் பெற்று கழுவுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எங்கள் மகாபரிய தேவனே தாயின் வயிற்றில் நாங்கள் உருவாகும் முன்னதாகவே நீ எங்களை தெரிந்து கொண்டீர் அழைத்து விட்டீர் கர்த்தாவே நிறை வயது வரை நீர் எங்களை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள் இம்மட்டும் தாங்கினேன் இனிமேலும் தாங்குவேன் இம்மட்டும் ஏந்தினேன் இனிமேலும் ஏந்துவேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப உம்முடைய திருவசனத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற திருவாக்குகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உலகம் ஒருவேளை இனி இவர்களால் பயனில்லை என்று சொல்லி வயதானவர்களை தூக்கி ஓரங்கட்டிவிடும் ஆனால் ஆண்டு வரை வயதாக வயதாக உள்ள எங்களுடைய உறவு அதிகரிக்க அதிகரிக்க உமது வெளிப்பாடுகள் எங்களுக்கு கூடிக்கொண்டுதான் இருக்கும் ஆண்டுவரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே வயதாகி விட்டதே என்று சொல்லி நாங்கள் மனமடிவாகி விடாத விடுக்கு வயதாக இன்னும் கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற எஞ்சி ஆண்டுகளிலே நாங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தினமும் புதிய பலம் பெற்றுக்கொண்டு கழுவுகளைப் போல செட்டை அடித்து எழும்பி முன்சண்டு அவைகளை நாங்கள் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்ல நீர் எங்களுக்கு உதவிதாரம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதான ஒவ்வொரு தாயாருக்காகவும் தகப்பனாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து தளர்ந்து அவர்கள் முழங்கால்களை கர்த்தாவே நீ தட்டி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஒருவேளை அவர்கள் வியாதிப்படுக்கையில் இருந்தால் கூட கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை தெய்வீக வல்லமை அவர்களுடைய தசைகளுக்குள்ளும் நரம்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் உச்சந்தலை முதல் ஊழங்கால் வரைக்கும் பாயட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக உம்மிடத்தலை நான் பிரார்த்திக்கிறேன் கர்த்தர் நன்மை செய்வீராக ஆசீர்வாதமான வேதனை இல்லாத ஆனந்தமான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்நாட்களை பிள்ளைகளுக்கு நீர் கூட்டி தாரும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்